ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா நம ஆமசாவினமானை தம்பேனாவிதிப்பூக்க என்னென்னு தெரிந்து கொண்டு வருகிறோம் சில அசுரர்கள் வைதிக கர்மங்கள் செய்ததாக காணப்படுகின்றன அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி நரகத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதை மனசில் வைத்துக்கொண்டு இந்த கருத்து சொல்லப்பட்டதாக விளக்க ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆத்மசம்பாவிதாக தங்களை பெருசா நினைச்சுப்பார்களாம் எனக்கு எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு நினைத்து கொள்வார்கள் உண்மையான சேவை பண்ணுறவங்களாம் இருப்பார்கள் உண்மையிலேயே தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்வார்கள் ஆனால் சமூகத்துக்குள்ள தங்களை பெருசாக காமிச்சுக்கணுங்கிறதுக்காக தவிர உண்மையிலேயே ஸ்ர்தா பக்தியோடு செய்கிறதில்லை அந்த காலத்திலலாம் அப்படி சமூகமே ஒட்டுமொத்த சமூகமே உயர்ந்த தர்மங்களை செய்கிறதுலருச்சியோடு இருந்த காலம் ஆனால் அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா நாங்களும் பண்ணுகிறோம் அப்படின்னு காமித்துக்கொள்வார்கள் ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு இந்த தேகாத்ம புத்தியும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் அவர்கள் மனசில் பலமாக இருக்கும் ஆஹா ஆத்மசம்பாவித்தாகா தங்களை சிறந்த குணங்கள் உடையவர்களாக பாவித்துக் கொள்வார்கள் ஸ்தப்தாகா யாரையும் வணங்க மாட்டார்கள் ஸ்தப்தாகனா வணங்கா முடி இப்படியே நாம் பெரியவன் நினைத்து கொண்டு பணிவுங்கிறது இருக்காது ஆகவே பணிவில்லாதவர்கள் அப்ரண சுவாவாக பெரியவர்கள் எல்லாம் உடனே வணங்கக்கூடிய குணம் இருக்காது தனமான மத அன்விதாக தனமான மத அன்விதாகனு சொன்னா இந்த பணத்தினால இருக்கிற அபிமானம் கர்வம் தன நிமித்தக மான மத தாபியம் அன்பிதா யுக்தாஸ்தே அசுர சம்பத்யுக்தாஹ சில பேருக்கு புரியட்டுங்கிறதுக்காக வேண்டிய சம்ஸ்கிருதத்திலையும் சில இதெல்லாம் இப்போ சொல்லுகிறேன் இந்த இடத்துல ஆகா பணத்தினுடைய நிமித்தத்தினால பணம் நிறைய இருக்கு அப்போ தான் இந்த மாதிரி குணங்கள்லாம் பெருசாக காமித்துக் கொள்வார்கள் சொசைட்டியில் தானும் எல்லாம் உயர்ந்த காரியங்களை செய்கின்றவன் அப்படின்னு காண்பித்துக் கொள்வது மனசு முழுக்க கர்வமும் அபிமானமும் அதிகமாக இருக்கு பேருக்கு நாம யஜ்னிஸ்தே யஜந்தே நாம யஜை நாம மாத்ரைஹி யஜ்ன நாம மாத்திரைஹி பேருக்கு ஊரில் எல்லாருக்கிட்டையும் பெயர் வாங்கணுங்கிறதுக்காக புகழுக்காக சும்மா பேருக்கு செய்வார்கள் நன்றாக செய்ய மாட்டார்கள் அந்த பூஜை பண்ணுற ப்ரீஸ்ட் மற்ற எல்லாரையும் ஹிம்சை பண்ணுவார்கள் இதெல்லாம் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கர்மாவனுடைய ஒரு மகிமையவே கெடுத்து விடுவார்கள் வெளியில் தாங்கள் பரிசா செய்து கொள்வது போல காட்டிக்கொள்வார்கள் தம்பேன தம்பேனன்னா நானும் பெரிய புண்ணிய காரியங்கள்லாம் செய்கிறவனாக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் காண்பித்துக் கொள்வதற்காக அவிதி பூர்வகம் இந்த கர்மாவை செய்கிற விதத்தே மாற்றி விட்டுருவார்கள் அதாவது இதெல்லாம் இப்படி செய்யணும் விகித அங்கம் இந்த அங்க கர்மாக்கள்லாம் இருக்கும் பூர்வாங்கத்தில் இப்படி பண்ணணும் இவ்வளோ கோதானம் பண்ணணும் அப்படின்லாம் அதுலெல்லாம் ஷார்ட்கட் இருக்கான்னு பார்ப்பாங்க ஒன்று பண்ணிட்டு இத்தனை பண்ணிட்டு நிறைய பணம் இருக்கும் ஆனால் மனசு வராது ஆ எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய மாட்டார்கள் முறைப்படி ப்ரீஸ்ட் பண்ணுறேன்னா கூட அந்த அப்படிலாம் முறைப்படிலாம் பண்ண வேண்டாம் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணினா போகிறோம் எதெல்லாம் ஷோ அம்சமோ அதை மாத்திரம் பண்ண சொல்கிறது அந்த காலத்துலேருந்து இது தொடர்கிறது ஆனால் பெரிய பூஜை கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணினா கூட அதை முறையாக பண்ணுறது இல்லை பெருமைக்காக பண்ணுறது அந்த முறையாக தெரிஞ்சு செய்கிறவரை வந்து இப்படி பண்ணினா போகிறோம் அவ்வளோ பண்ணால் போகிறோம் குறைச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம நாட்டில் கோயில்கள் எல்லாம் இந்த சாஸ்திரம் தெரியாதவர்களெல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரர் இவர்கள் இப்படி பண்ணால் போகிறோம் அப்படி பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை ப்ராஃபிட் லாஸ் கம்பெனி மாதிரி காட்டுகிறார்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் வருத்தத்துக்குரியதாக இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்பெண்டிங் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் ப்ராஃபிட் ஏர்னிங் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது எல்லாம் மக்கள் நல்ல பொருள் சம்பாதிக்கிறத பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுற இடம் அதை வைத்து கொண்டு வரவு செலவு பண்ணுறது ஆனால் அங்கங்கே சொத்துக்கள் எல்லாம் பிறர் சாப்பிட்டு விடுகிறார்கள் இதெல்லாம் வந்து சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் சொல்கிறேன் இப்படிலாம் பாரத தேசத்தினுடைய உயர்ந்த பண்புகள்லாம் காற்றில் பறக்க விடுறத பார்த்தா வருத்தமாக இருக்கிறது என்ற ஒரு ஆதங்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்லுகிறேன் ஆகவே இந்த ஸ்லோகம் அசுரகுணத்தை மேலும் சொல்லி இருக்கிறது இன்னும் அடுத்த சில ஸ்லோகங்களிலும் இது தொடர்ந்து வருகிறது படிக்கலாம் ஆத்மசம்பாவிதாஸ்தப்தாஹா